வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஒரு நாள் கவலை ஒரு மாத மகிழ்ச்சியை விட நீளமானது ஆம் ஒரு நாள் ஒரு மாத மகிழ்ச்சியை விட நீளமானது என்கிறது சீன நன்றி வணக்கம்